ஒரு பெடா ஏற்பட்டு விட்டால் அவள் சுத்தமான நிறைவேற்றிவிட்டு தான் வீடு செல்ல வேண்டும் என இபின் உமர் ஆரம்ப காலத்தில் சொல்லியிருந்தார்கள் ஆனால் பின்னர் அவள் தவாஃப் செய்யாமலே வீடு திரும்பலாம் என நபிசல்லு அலிஹல்ல கூறினார்கள் என இபின் உமர் அது அல்லாஹூர்கள் அறிவிக்கலானார்கள்